நட்டிலையின்லை வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் மாப்பிள்ளை சம்பா அரிசிப்படி செய்ய தேவையான பொருட்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கப் கடலை மாவு அரை கப் பச்சரிசி மாவு கால் கப் ஓமம் ஒரு டேபிள் வெண்ணெய் ஒரு டேபிள் உப்பு ருசிக்கு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம மாப்பிளை சம்பா அரிசிய நல்லா தண்ணியில களைஞ்சிட்டு கழுவி அத வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த அறு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு துணியில் கொட்டி நல்லா காய வச்சு அதை கொடுத்து மிஷினில் அரைச்சி கொண்டு வந்துடணும் அந்த அரிசி மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அது கூட கடலை மாவு கலந்துடலாம் பச்சரிசி மாவும் ஜலிச்சு கலந்துடுவோம் ஒரு பவுலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஓமம் அப்படியே கலக்கறதுனால கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வருத்துட்டு பொடி பண்ணியும் கலந்துப்பாங்க சிலர் சிலர்னா கொஞ்சம் நேரம் அந்த ஓமத்தை ஊற வச்சுட்டு அப்படியும் கலந்துருவாங்க எப்படி வேணா கலந்துக்கலாம் பிரச்சனை இல்லை கலந்துட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்துட்டு வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தளர்வா மாவு நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டவ் பற்ற வச்சுடலாம் வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காயத்துக்குள்ளே அந்த ஓமப்பொடி குழல் இருக்கு அந்த குழலில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த அச்சில் ஓமப்பொடி போட்டுட்டு மாவை போட்டு நல்லா அந்த எண்ணெய் காஞ்சதும் பழிஞ்சிட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சுப்பா பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மாப்பிள்ளை சம்பாரிசி ஓமப்படி தயார் அது நல்லா சவுண்ட் அடங்கின உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வெஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சிக்க முடியும் நம்ம போடும் உள்ள போயிடும் அப்படியே மேலே வரும் அதை எழும்பி சவுண்டெல்லாம் அடங்கிட்டு நல்ல டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்